வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் நான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மேத்யூ பைபிள் எனப்படும் முதலாவது முழுமையான ஆங்கில பைபிள் நூல் அச்சிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மெக்சிகோ நாடு குடியரசு நாடாக உருவாகியது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு பெல்ஜியம் நெதர்லாந்து நாட்டிலிருந்து பிரிந்து தனி நாடாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு போர்ச்சுக்கல் குடியரசு அறிவிக்கப்பட்டதை அடுத்து இரண்டாம் மானுவல் மன்னர் ஐக்கிய ராஜ்யத்திற்கு தப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பண்டா செல்வா ஒப்பந்தத்திற்கு எதிராக கண்டிக்கு நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கியூபாவை தாக்கிய சூறாவளி காரணமாக ஏழாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு போப் பால் ஆறு அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்ட முதலாவது போப் பாண்டவர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ரிச்சர்ட் நோபல் என்பவர் தரையில் ஆயிரத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் மணிக்கு ஆயிரத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை செலுத்தி புதிய சாதனையை நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு மொசாம்பிக்கின் பதினாறு ஆண்டுகால உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு ஆம்ஸ்டாம் நகரில் குடியிருப்பு மனைகள் மீது விமானம் ஒன்று மோதியதில் தரையில் இருந்த 39 பேர் உட்பட 43 பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சைபீரியாவில் விமானம் ஒன்றை உக்ரைனின் ஏவுகணை தாக்கியதில் விமானம் கருங்கடலில் வீழ்ந்து எழுபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விக்கி லீக்ஸ் இணையதளம் ஜூலியன் அசாங்கேவினால் தொடங்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது செயற்கை ஸ்புட்னிக் ஒன்று பூமியை சுற்றி வர விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு லூனா 3 விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது இது சந்திரனை சுற்றி வந்து அதன் தொலைதூர படத்தை பூமிக்கு அனுப்பியது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு சுப்பிரமணிய சிவா இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்ட தியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் ஏ எம் ஏ அசீஸ் இலங்கை கல்வியாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு வி மாணிக்க வாசகம் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்துல் சமது தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அனிருத்லால் நாகர் இந்திய பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மணி ஐயர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ரி ராஜகோபால் இலங்கையின் மேடை வானொலி நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சங்கவி தென்னிந்திய திரைப்பட நடிகை இனி இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரெட்ரிக் ஆகஸ்ட் பார்த்தோல்டி அமெரிக்காவின் விடுதலை சிலையை வடிவமைத்த பிரான்சு சிற்பி இவர் ஆயிரத்தி தொள்ளி நாற்பத்திம் ஆண்டு மேக்ஸ் பிளாங்க் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சேனரத் பர்ணவிதான இலங்கை தொல்லியலாளர் கல்வெட்டியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கோபால் ஸ்வரூப் பதக் இந்தியாவின் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய சுதந்திர இயக்க செயல்பாட்டாளர் பெண்ணியவாதி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எட்வர்ட் தம்பையா இலங்கை நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாலை இளந்திரையன் தமிழக தமிழறிஞர் திறனாய்வாளர் சொற்பொழிவாளர் அரசியல் செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பசவ பிரேமானந்த் கேரள பகுத்தறிவாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜான் மெகார்த்தி அமெரிக்க கணினி அறிவியலாளர் இந்நாளின் சிறப்புகள் லெசோதோ நாட்டின் விடுதலை தினம் என்று உலக விலங்குகள் தினம் உலக விண்வெளி வாரம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது இந்த வாரமானது அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே